வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை எட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு முதலாம் சிலுவை போரின் போது பதினைந்தாயிரம் கிறிஸ்துவ போர் வீரர்கள் பட்டினியுடன் அருகில் சமய ஊர்வலம் சென்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு சிலி நாட்டை எட்டு ரிக்டர் அளவுண்ட கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது இதன் காரணமாக உருவாகிய சுனாமி ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பலத்த சேதத்தை உருவாக்கியது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேர்ல்டு ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நியூ பவுன்லாந்தின் செயின்ட் ஜோன்ஸ் நகரில் இடம்பெற்ற பெரும் தீ நகரில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் படுகொலை முயற்சியிலிருந்து தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெங்களூரிலிருந்து கன்னியாகுமரி சென்று கொண்டிருந்த ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகள் அஷ்டமுடி ஏரியில் கவிழ்ந்ததில் 105 ஐந்து பேர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜெர்மனி அர்ஜென்டினாவை வென்று கால்பந்து உலகக்கோப்பையை வென்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சூடான் விமானம் விபத்துக்கு உள்ளாகியதில் நூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டு வயது குழந்தை ஒன்று மட்டும் உயிர் தப்பியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் திரு மா போ சிவஞானம் புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அட்லாண்டா விண்வெளியோடத்தை கடைசி முறையாக அமெரிக்கா விண்வெளிக்கு ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் டி ராக்பெல்லர் அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோதி பாசு ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி ஆண்டு ஏ ராஜசேகர் ஆந்திராவின் பதினான்காவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரேவதி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சௌரவ் கங்கலி இந்திய கிரிக்கெட் வீரர் நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு கிறிஸ்டியன் ஐக்கன்ஸ் டச்சு இயற்பியலாளர் கணிதவியலாளர் வானியலாளர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பெர்சி செல்லி ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹேவ்லாக் எல்லிஸ் ஆங்கிலேய உளவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மயிலை சீனி வெங்கடசாமி தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வி வைரமுத்து ஈழத்து நாடகத்துறை நடிகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராஜாராவ் இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சந்திரசேகர் இந்தியாவின் ஒன்பதாவது பிரதமர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏஎஸ் ராகவன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நீலமேகம் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட வீரர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே